நாட்டின நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அளமீலும் இதயத்தில் ஏற்படும் அதிகப்படியான துடிப்பு படப்படுப்பு பால்பிட்டிஷன் நீங்க எளிய மருந்து திருநீட்டு பச்சை முகர்வது மற்றும் திருநீட்டு பச்சை தலைக்கடையில் வைத்து உறங்குவது இதை செய்து கொண்டு வந்தால் இதயத்தில் ஏற்படும் துடிப்பு படப்படைப்பு சீராக இயங்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்